வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் குமார் இன்று ஜூன் மாதம் நான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு டிரான்ஸ்கான்டினடல் எக்ஸ்பிரஸ் என்று பெயரிடப்பட்ட ரயில் வண்டி நியூயார்க்கிலிருந்து புறப்பட்டு சான் பிரான்சிஸ்கோ நகரை எண்பத்தி மணி நேரங்கள் முப்பத்தி நிமிடங்களில் கண்டங்களுக்கு இடையே அமைக்கப்பட்ட ரயில் பாதை வழியே சென்றடைந்தது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ஹென்ரி ஃபோர்டு அவர்கள் பெட்ரோலில் இயங்கும் தனது வாகனத்தை வெற்றிகரமாக சோதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது புளிட்சர் விருதுகள் வழங்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பெண்களின் உரிமைகள் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கும் சட்டம் மூலத்துக்கு அமெரிக்க சட்டமன்றம் அனுமதி அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாரிஸில் செய்து கொள்ளப்பட்ட உடன்பாடு ஒன்றின்படி ஹங்கேரி தனது எழுபத்தி ஒரு நிலத்தையும் அறுபத்தி மக்களையும் இழந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி அகதிகளை ஏற்றிச் சென்ற கப்பல் அமெரிக்காவினால் திருப்பி அனுப்பப்பட்டது இந்த அகதிகளில் 200 பேர் வரை பின்னர் ஜெர்மனியின் நாசி வதை முகாமில் சிறை வைக்கப்பட்டு கொல்லப்பட்டனர்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 வரதராஜுலு நாயுடு இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு எஸ் பொன்னுத்துறை ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வயலார் வயலார் ரவி இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு தர்ஷன் அரங்கநாதன் இந்திய கரிம வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு எஸ் பி பாலசுப்ரமணியம் தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனில் அம்பானி இந்திய தொழிலதிபர் அதிபர் தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு ஜேக்கப் சகாயகுமார் அருணி தென்னிந்திய சமையல் திரை நிபுணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு பிரியா இந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள்